ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம க்ளேஷதிக்காசேத்தசா அவியிர் தேரியன் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் விஸ்வரூப உபாசகன் சிறந்தவனா இல்லை அரூப உபாசகன் சிறந்தவனா அப்படிங்கிறது கேள்வி அதாவது விஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறவன் சிறந்தவனா ஞான சாதனத்தின் மூலம் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறவன் சிறந்தவனாங்கிறது அந்த கேள்வியை கொஞ்சம் விஸ்தாரமாக விரித்து புரிஞ்சுண்டோம் பகவான் சொன்னார் விஸ்வரூப உபாசகன் சிறந்தவன் ஆனா அக்ஷர உபாசகன் அரூப உபாசகன் வந்து என்ன அடைஞ்சு விடுறான் அப்படின்னார் ஆக ரெண்டும் அவசியம்ங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இனிமேலும் பகவான் அதை பத்தி சொல்ல போறார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்னா பக்குவம் இல்லாதவனுக்கு இந்த ஞான யோக சாதனம் பகவான ரூபம் இல்லாம புரிஞ்சுக்கிறதுங்கிறது கடினம் யார் தன்னை வந்து உண்மையிலேயே உருவம் இல்லாதவன் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு தான் பகவானுக்கும் உருவம் கிடையாதுங்கிறது புரியும் இந்த உருவத்தை உடையவர்களே நாம் தவிர நாம் உருவம் அல்ல இந்த உண்மை புரியணும் மனதுக்கே வடிவம் இல்லை மனசு இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம் பட்டு மனதுக்கே வடிவம் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நிறைய பேர் பருப்பொருளையே நினச்சி நினச்சி எப்போ பார்த்தாலும் ஸ்தூலமான விஷயங்களையே நினச்சி நினச்சி மனசில் பழகி போயிருக்கு சூக்ஷமாக சிந்திக்கிற சக்தி நிறைய பேருக்கு குறைவு அதனால பகவான் சொல்கிறார் பக்குவம் இல்லாதவனுக்கு இந்த ரெண்டாவது சொன்ன அக்ஷர உபாசனை கடினம் என்று இந்த இடத்துல சொல்கிறார் அதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும் பக்குவத்தை சம்பாதித்து இதை தெரிஞ்சுக்கணும்னு ஏன்னா இதுதான் பகவான் அடையிற சாதனம்னு இப்போ சொல்லிவிட்டார் மோக்ஷத்துக்கு சாதனம் வந்து அரூப உபாசனை தான் அரூப உபாசனைங்கிறது வேதாந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லியாச்சு ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இப்போ பார்ப்போம் கிளேஷா அதிக தரகா கிளேஷம்னு சொன்னால் அது கொஞ்சம் துன்பம் ஏன்னா உருவக்கடவுளை வணங்குறதோட ஒப்பிட்டு பார்த்தா இந்த அரூப தத்துவம் அதிசூக்மமான நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கடினந்தான் மனசுக்கு புரிஞ்சுக்கிறது கடினம்னு அர்த்தம் இது உடம்புல கிளேஷம் இல்லை அறிவில் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் ஆக கிளேஷா அதிக தர க்ளேஷம் இருக்குன்னு தெரிகிறது கர்மம் பண்ணுறதும் கிளேஷந்தான் ஈஸ்வரனை ஒரு தியானம் பண்ணி பூஜை பண்ணுறதும் க்ளேஷந்தான் அப்புறம் மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுறதும் க்ளேஷந்தான் இந்த தத்துவத்தை அறிவு புரிஞ்சிக்கிறது ரொம்ப கிளேஷம் ஆக ஆன்மீக சாதனைகளில் எல்லாத்துலேயுமே கடினம் இருக்குது ஆனால் இது ரொம்ப ஆழமான கடினம் என்பது கருத்து யாருக்கு அப்படின்னா அவ்வக்த ஆசக்த சேத்தசாம் ஸ்லோகத்தோட அர்த்தம் இந்த கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படாத இந்த அருவ தத்துவம் அரூப தத்துவமாகிய உணர்வு தத்துவம் இதில் மனசை செலுத்துறதுங்கிறது செலுத்துபவர்களுக்கு கிளேஷம் அதிகம் வியக்து சொன்னால் புலப்படுறது அவ்வக்தம்னா புலப்படாதது ஆனா புலப்படாத ஒரு வஸ்து இருக்கு அது பக்குவம் உள்ள மனதிற்கு புலப்படுறது அவ்வியக்த ஆசக்த சேதசாம்ன அவ்யக்தத்துல மனச வைக்கிறவர்கள் அனைத்துலகுமாய நின்னை ஐம்புலன்கள் காண்களாங்கிறார் மாணிக்க வாசகர் எல்லா உலகமுமாக இருக்கிற உன்ன கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ அறிய முடியாது ஏன்னா இறைவன் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் இவைகளுக்கு அப்பாற்பட்டவன் இவைகளையெல்லாம் வியாபித்திருக்கக்கூடிய அரூப உணர்வு தத்துவம் ஆகா அதில் மனசை வைக்கிறவர்களுக்கு கடினமாக இருக்கும் அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறார் அவ்வக்தாகி கதிர் துக்கம் தேகவத்பிரவாப்பதே தேகவதிகினா உடம்பில் ரொம்ப பற்று வச்சுருக்கான் உடல் பற்று அபிமானம் நிறைய இருக்குது ஆகா தேகவத்பீகினா தேக அபிமானவத் பீகி உடம்பை நான்னு நினைக்கிறவன் உயிரை நான்னு நினச்சா கூட எனக்கு இந்த உடம்பு இருக்குது உலக பொருள்கள் மேலே பற்று வச்சிருக்கான் உறவுகளில் பற்று வச்சுருக்கிறவனுக்கு உடம்பில் பற்று வச்சிருக்கிறவனுக்கு உயிரில் பற்று வச்சிருக்கிறவனுக்கு இந்த உண்மையை புரிஞ்சிக்கிறது கடினம் அப்படிங்கிறார் தேகவத்திகி அவ்யக்தா கத்திகி துக்கம் அவர்களுக்கு உடம்பில் அபிமானம் நிறைய இருக்கிறவர்களுக்கு இந்த அக்ஷர உபாசனை ஞான சாதனை ரொம்ப கடினமாக இருக்கும் துக்கமாக இருக்கும் அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது அதனால் நீ ஒரு ஏக்கரூப உபாசனை பண்ணப்பா ஒரு வடிவத்தில் கடவுளை பார்க்க கற்றுக்கோ பிரபஞ்சத்தையே விஸ்வரூபமாக பார் இதை பகவானே அடுத்த ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார் அது மாத்திரமில்லை இதுக்கு தகுந்த குணங்கள்லாம் வேணும் ஏன்னா இப்போ சொல்ல போகிறார் பதினஞ்சாவது ஸ்லோகத்திலேருந்து பார்க்க போகிறோம் அத்வேஷ்டா சர்வபூத்தானாம் மைத்ர கருணை ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரகான்னு சொல்ல போகிறார் அந்த குணங்களை சம்பாதிக்கிறதும் இவனுக்கு கடினம் எனவேதான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் இது கடினம் அதுலேருந்து என்ன அர்த்தம்னா பக்குவத்தை பெற்ற பிறகு ஞான யோக சாதனையை பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் கிளேசோதிஸ்தேஷாம் அவ்வக்தாசக்தேதாம் அவ்வக்தாஹிகுக்கம் தேகவத்திரவாப்பியதே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்